அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக நீங்கள் பாவம் செய்யவில்லை உங்களை அல்லாஹ் போக்கிவிட்டு பாவம் செய்கின்ற கூட்டத்தாரே கொண்டு வருவான் அவர்களும் அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பு கேட்பார்கள் அவர்களையும் அவன் மன்னிப்பான் என நபி அனகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஏழு நான்கு ஒன்பது